வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி எட்டாவது செய்தி சேவை பிப்ரவரி 24 நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார் ஆழியாறு அணியில் இருந்து தண்ணீர் திறக்கும் விவகாரம் தொடர்பாக தமிழக கேரள விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு எல்லை எல்லைப்பகுதியில் பதட்டம் நிலவுகிறது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நூற்றி ஐம்பது குளங்கள் மாயமாகியுள்ளதாக கலெக்டர் கந்தசாமி அதிர்ச்சி தகவல் அளித்துள்ளார் தேசிய அறிவியல் வரவேற்கும் விதமாக சேலத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு மாதிரி போர் விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் ஏவி பறக்கவிட்டு சாதனை படைத்தனா் நெல்லை மாவட்ட அணைகளிலிருந்து தண்ணீரை வீணாக திறந்து விடுவதால் விரைவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து இருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் கேரளாவில் ஒரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடேவுக்கு டெல்லியில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார் இந்தியா கனடா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன செம்மரம் வெட்டச் சென்றதாக கூறி கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மூவாயிரம் பேர் ஆந்திர சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளது மக்கள் கண்காணிப்பகத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது நீரவ் மோடியின் வங்கி கணக்கில் இருந்த முப்பது கோடி ரூபாயை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது மேலும் அவரது நிறுவனத்தில் ஏராளமான இறக்குமதி செய்யப்பட்ட வாட்சுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சுனந்தா புஷ்கர் மரணம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கில் நான்கு வாரத்தில் பதில் டெல்லி காவல்துறைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சுரங்க தொழிலாளர்கள் விவசாயிகள் இடையே நடைபெற்ற மோதலில் மூவர் காயமடைந்தனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மாற்ற கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது திருப்பதியில் மின்சாரத்தை சேமிக்கும் நடவடிக்கையாக பதிமூன்றாயிரம் எல்இடி விளக்குகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது அயல்நாட்டு செய்திகள் சிரியா நாட்டில் முப்பது நாட்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டுவர ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது மக்கள் படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு சிரியா அரசிடம் ஜெர்மன் அதிபர் வலியுறுத்தியுள்ளார் கருப்பு பட்டியலில் பாகிஸ்தானை வைக்க உலக நிதி நடவடிக்கை கூட்டமைப்பு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தாததால் இந்த நடவடிக்கை என கூறப்படுகிறது நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து மீட்கும் அதிநவீன கருவிகளை அடுத்த மாதத்தில் இந்திய கடற்படைக்கு வழங்க உள்ளதாக பிரிட்டன் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனம் கூறியுள்ளது திபத்தில் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையான புத்த மடாலயம் தீக்கிரையான சம்பவத்துக்கு சதிவேளை காரணமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நெருக்கடி நிலையை மேலும் முப்பது நாட்களுக்கு நீட்டிப்பு செய்ய நாடாளுமன்றம் வழங்கிய ஒப்புதலை ஏற்றுக்கொண்ட அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதற்கு தனது ஒப்புதலையும் வழங்கியுள்ளது சீனா பாகிஸ்தான் இடையே பொருளாதார வழித்தட திட்டத்தின் பாதுகாப்பு குறித்து பாகிஸ்தானின் பலுதிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் பேச்சு நடத்தவில்லை என சீனா மறுத்துள்ளது வணிகச் நேற்று காலை வர்த்தக நேரத்துவத்தில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு பதினேழு காசுகள் உயர்ந்து காணப்பட்டது கூகுள் நிறுவனம் அதன் விளம்பர தலங்களில் தமிழ் மொழியை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி கூகுள் அட்வார்ட்ஸ் கூகுள் அட்ஸன்ஸ் தளங்களில் இனி தமிழில் விளம்பரங்களை வெளியிடலாம் தென்கொரியாவைச் சேர்ந்த கியா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தொழிற்சாலை அமைப்பதன் மூலம் மூவாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது பி எஸ் என்னங்களை இணைக்கும் திட்டம் இல்லை என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆவதாகவும் இந்தியாவில் உள்ள கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து சதவீதமாக உள்ளதாகவும் ஆக்ஸ்பாம் எனும் அமைப்பு தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் தனது முதல் சுற்றில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான சீன தைப்பைவின் டா ஷூ யிங் ஐ டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் வரும் மார்ச் ஒன்றாம் தேதி பஞ்சாப் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்கிறார் இந்தியா இலங்கை வங்கதேசம் இடையேயான நிதாகஸ் கோப்பை முத்தரப்பு டி தொடர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்க உள்ளது இலங்கை அணியிலிருந்து அசல குணரத்தின காயம் காரணமாக விலகியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பயிற்சி போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஏ அணி இருநூற்றி இருபது ரன்களுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்து வரும் ரம்யா நம்பிசன் குறைந்த அளவே சம்பளம் வாங்கி வருவதால் அவரிடம் நான்கைந்து படங்கள் உள்ளன அரசியல் கட்சி துவங்கிவிட்டதால் கமல் பிக் பாஸ் டூவை தொகுத்து வழங்க மாட்டார் என்பது உறுதியாகிவிட்டது இதனால் அந்த நிகழ்ச்சியை நடிகர் சூர்யா அல்லது அரவிந்த் சாமி இருவரில் ஒருவர் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாச்சியார் படத்தில் ஜி வி பிரகாஷ்கு ஜோடியாக நடித்தவர் இவானா மிகவும் சாதாரண பெண்ணாக நடித்து பலரின் பாராட்டியும் பெற்று வரும் இவர் புதுப்பட வாய்ப்புகளையும் பெற்று வருகிறார் சீமராஜா எனும் படத்தில் இசையமைக்க இமான் ஒப்பந்தமாகியுள்ளார் பொன்றாம் மற்றும் சிவகார்த்திகேயனுடன் மீண்டும் இணைவது மகிழ்ச்சி என இமான் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் திறமைக்கு ஒரு சவால் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்